நான் என்றைக்கும் மாட்டி தரின சொத்தரிப்பே நான் என்னுடைய ஒரு நிமிடம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம் இந்த நேரம் வந்து நமக்கு முக்கால் மணி நேரமும் சுகத்துக்காக துதிக்கிற நேரம் அது எப்படி போனதுன்னு தெரியல ஃபஸ்ட் டைம் ஆசிர்வாதத்துக்கான ஒரு மணி நேரம் இரண்டாவது நேரம் விடுதலைக்கான ஒரு மணி நேரம் மூன்றாவது நேரம் பாதுகாப்புக்காக ஆண்டோருடைய காக்கும் கரத்திற்காக ஒரு மணி நேரம் அடுத்த இந்த மணி நேரம் சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் முழங்கால் போடுங்க தூங்குறவங்களெல்லாம் அப்படியே எழுப்பி விடுங்க எல்லோரும் இந்த அஞ்சு நிமிடத்துக்கு இந்த ரெண்டு நிமிடத்துக்கு பின்பு உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுப்போம் ரெஸ்ட் மீன்ஸ் வெளியே காஃபி ஏன்னா நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி காஃபி குடிக்கலன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க படுத்துடுவீங்க அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அதனால் உங்களுக்கு எல்லோரையும் எழும்பி ஃப்ரீயாக போய் கொஞ்சம் கை காலெல்லாம் அசைச்சி காஃபி குடிச்சிட்டு கரெக்டாக ரெண்டு மணிக்கு அடுத்து தட்டு தட்டுவோம் அதுக்கு பிறகு போயிட்டே இருக்கலாம் நம்ம எல்லாரும் நம்முடைய பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறாரு ஆஹ் வியாதி இருக்கிறது ஏதாவது வலிகள் வேதனைகள் பாதிப்புகள் இல்ல உங்க வீட்டுல யாராவது வியாதி பலவீனமா இருக்காங்களா இல்ல இங்கே வியாதியோடு வேதனையோடு சுமக்க முடியாத வேதனைகளோடு வன பாரங்களோடு பயங்கரமான வலிகள் எலும்புகளுக்குள்ளே நரம்புகளுக்குள்ளே ஊனுக்குள்ளே சதைக்குள்ளே இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கைகளை உயர்த்தி நாமத்தினால அந்த வியாதி இந்த காலை வேலையில ஒன்னுக்கு அழிக்கப்பட வேண்டும் ஓடணும் ஒரு நியாய தீர்ப்பு வேண்டும் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிர என்கிற வார்த்தை உனக்கு கிடைக்க வேண்டும் உன் சுக இன்றைக்கு துளிர்க்க வேண்டும் மேகம் போன்று உன்னைவிட்டுந்து அந்த சுக வாழ்வு இன்றைக்கு உனக்கு மறுபடி துளிர்க்க போகிறது உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுதே பரத்தில் இருந்து வல்லமை இறங்கட்டும் கைகளிலே இறங்கட்டும் சர்வாங்க சுகத்தை இப்பொழுதே நீ அடைவாயாக உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி தேவன் அருள் செய்வாராக சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் இது நமக்கு சொந்தமானது அவரு புதிய விசுவாசிக்கு மாத்திரமல்ல அந்நீர்களுக்கு அல்ல அவங்களுக்கு அற்புத சுகம் நமக்கு கிடைக்கிறது என்னது புறஜாதிகள் இல்லாட்ட புதுசாவனுக்கு கிடைக்கிறது என்னது அற்புதம் நமக்கு கிடைக்கிறது என்னது தெய்வீக சுகம் இது நம்முடைய இந்த வியாதியின் கூரை ஒடியும் இந்த சாத்தானுடைய முள்ளை ஒடியும் திறந்து போராடுங்க ஒரே நிமிட போராட்டத்தில் இங்க இருக்கிற எல்லாரும் சுகமாக்கப்படுவார்களாக praise the lord praise the lord praise the lord praise the lord hala bankara alimanya rekala bakathida bakathida bana yesuvin naamathinale vyadhiye undu mannugira asutaviy kattugira vyadhihilin moolamai janangalai vedana paduthugira vallamai kattugira name of jesus hala bakara bakathida bania hallelujah hallelujah hallelujah hallelujah hallelujah hallelujah hallelujah praise the lord praise the lord hallelujah hallelujah hallelujah rector amankara amen amen amen amen amen hallelujah hallelujah amen pastor t u avaragal tannoday avalk k kurithu pese mullu dhe sugar wall will sugar nale padika patte olyam ini mudiんだ day இனி பரிசுத்தமாக வேண்டும் பரலோகம் போக வேண்டும் என்று ஊழியம் செய்யக்கூட முடியாதபடி பலவினப்பட்டு ஒரு ஃபைத்தம்ல அவர் கடத்தப்பட்டிருந்தார் ஒரு நாள் அதிகாலையில் நான்கு மணி சோத்திர நடந்து கொண்டிருந்த பொழுது இவர் எலும்பி போக முடியாத அளவு பலவினப்பட்டிருந்தபடினால் அங்கே படுக்கையிலேயே இருந்து அவர் தேவனை துதிக்க ஆரம்பித்தார் அப்பொழுது அவருக்குள்ள இருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே வந்து நின்றதாம் அப்ப இது என்னன்னு கேட்டாரா அப்பதான் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது இது உனக்குள்ளே இருந்து உன்னை ஆளுகை செய்திருந்த சுகர் ஆவி என்று சொன்னாரா அந்த சத்தம் கேட்ட உடனே துரத்துனாரா அது அப்படியே வெளியே போய் ஒரு மனுஷ ரூபத்தில் வெளியே போய் எதிரே இருந்த சீக்கியருடைய குருத்துவாரா வழியாக போய்விட்டாது அன்றையோடு அவருக்கு சுகர் சுகமாக்கப்பட்டது இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா சுகருக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கு கேன்சருக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கு உன் பிள்ளைகள இருக்கிற சால்ட்டுக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கு ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கு இப்ப நீ முழங்கால் போட்டிருக்கிற அந்த ஆவி விலகணும் ஓடணும் இந்த கேம்பஸ் விட்டு வெளியே ஓடணும் சந்ததியை விட்டு வெளியே போகணும் குடும்பத்தை விட்டு வெளியே போகணும் பரம்பரை வியாதி வெளியே ஓடணும் ஒரு சகோதரி வியாதினாலே படுத்திருந்தாங்க பக்கத்துல உருவம் படுத்திருந்து விட பலவீனமா இவங்களை விட மெலிந்து இவங்களை விட எலும்பு கூட இருந்துச்சு என்னன்னு கேட்டா இப்படி மாத்திரதுக்கு தான் இந்த ஆவி உங்ககிட்ட வந்து படுத்திருக்கு வருங்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆவி இருக்கிறதுக்கு காரணம் நீ காரணம் இன்றைக்கு அந்த ஆவியை கத்திர அழித்தால் நீ சுகமாக இன்றைக்கே உன் சுக வாழ்வு துளிர்க்கும் நீ போய் செக் பண்ணி பாரு அந்த வியாதி உனக்கு இருக்காது விவாசிக்கிறீங்க பா சட்டிய அவர்கள் உடனே அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணாரா ஊர்ல ஊருக்கு இருக்கிற அம்மாவுக்கு தம்பிக்கு போன் பண்ணாராம் ஏன்னா எல்லாருக்கும் சுகர் அப்ப அவர் சொன்னாரா எனக்குள்ள இருக்கிற ஆவி போயிடுச்சு எனக்கு சுகமாயிடுச்சு அது உனக்குள்ள இருக்கிற அந்த சுகர் ஆவி போகணும்னு சொன்னாரா உடனே எல்லாரும் சொன்னாங்களா உனக்குள்ள இந்த சுகர் சுகமானதுக்கு நீ வேணா செக் பண்ணிப்பாரு எவ்வளவு கூடி இருக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு அப்போ இவர் சொன்னார நான் செக் பண்ண மாட்டேன் அந்த வேலை கிடையாது கத்திர சுகமாக்கிட்டாரு என்னக்குள்ள இருந்த அந்த ஆவி வெளியே போயிருச்சு கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா ஒரு மாசத்துக்குள்ள இவர் நல்ல சுகமாயிட்டாரு பூரண பெலன் என்ன நடந்துச்சு திடீர்னு இவரை மும்பைல இருந்து ஃபாரினுக்கு மாத்தினாங்க இப்ப வெளிநாட்டுக்கு அவர் பயணப்படணும் அப்படி போகும்பொழுது மெடிக்கல் செக்அப்புக்காக அவர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாரு செக்அபுக்கு போனா சுத்தமான சுகம் சர்வாங்க வெளியே போனோம் மூட்டை முடிச்சு எல்லாம் தூக்கிட்டு குடும்பத்தை விட்டு இருக்கிற வியாதினம் எல்லாம் வெளியே போட்டோம் துதியில தான் அடங்கி இருக்கு முழங்காலதான் அடங்கியிருக்கு உன் கையெடுப்புல தான் இது அடங்கியிருக்கு உன்னுடைய துதி ஹலலூயா உன்னுடைய ஜபம் தான் இப்பொழுது வியாதியின் போகிறது நீ துதிக்கும் பொழுதே சுகம் பொழுதே பெலன் நீ துதிக்கும் பொழுதே ஆரோக்கியம் துதி துதிக்கும் பொழுதே ஒரு பெலன் இறங்கட்டும் வியாதி விழுந்து ஓடட்டும் அமேன் Oummae naan thudhi kai ile, Ennil pudhu belan hirangudaiyaa Oummae naan thudhi kai ile, Ennil pudhu belan hirangudaiyaa Alleluya, ameer Alleluya, Ara anand sandoshamay Alleluya, ameer Alleluya, Ara anand sandoshamay तूने कहीं रे इहि पुदबा निरभुदया ओपिना तुमी कहीं रे इहि पुदबा निरभुदया हालेलुया आमे हालेलुया आ आनंद सन्तोष பொது எனக்கு இந்த காலை குளிரின் மத்தியில மத்தியிலே எனக்குள்ளே ஒரு பலன் இறங்குகிறது எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் அவங்க மட்டும் என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடு மற்ற வேடிக்கை பாருங்க உண்மை ஒரு ஜன குணமாக்கும் வல்லமையோடு இறங்கி வருகிறதை நான் உணர்கிறேன் நிச்சயம் சுகம் கிடைக்கிறது நிரம்பு உன்னால முடிந்த பேச உன்னால முடிந்த கைகளை உயர்த்துகிறார் துளித்துக்கொண்டிருக்கிறது வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் இனி சொல்லுவதில்லை Hallelujah Hallelujah Hallelujah Hallelujah Amen De Yeshu in karam onmel erangatam Hallelujah Hallelujah Hallelujah Oramakkathida bakana bakathidamanya Hallelujah Hallelujah Hallelujah Hallelujah Hallelujah reme karabanya Amen சத்தி எனக்கு இறங்கும் எல்லாரும் தடுத்தார்கள் இன்னும் சத்தத்தை கூட்டினான் அவன் குறைக்கவே இல்லை நீ சத்தத்தை கூட்டுகிறாயா குறைக்கிறாயா உன்னுடைய சத்தம் இன்றைக்கு இயேசுவை நிறுத்த வேண்டும் உன்னை சுகமாக்காமல் அவர் போகக்கூடாது உன்னை அவர் போகக்கூடாது உன்னை விடுவிக்காமல் அவர் போகக்கூடாது உன்னை ஆசிர்வதிக்காமல் அவர் போகக்கூடாது நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கத்தற்கிருவையாய் இரக்கமாய் தந்திருப்பார் ஆனால் வியாதியாய்மாய் ஒரு கூட்டம் தவித்துக் கொண்டிருக்கிறது போராடி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தேவனுடைய கரம் நீட்டப்படும் தேவனுடைய இரக்கம் கிடைக்க எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம் இந்த கூட்ட வந்திருக்கிற யாராயிருந்தாலும் நாமத்தில் குணமாக்கப்பட வேண்டும் என் கையெடுப்பு உமக்கு முன்பாக ஒரு அந்தி பலியாய் வரட்டும் என் ஜனத்தை குணமாக்கும் என் பிள்ளைகளை குணமாக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்கும் எல்லாரும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனோடு போராடுங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இரவுக்காய் அனுபவம் இந்த நடு நிசையிலும் தம்முடைய ஜனத்தை குணமாக்கும் தெய்வமாக வெளிப்பட்டார் அதற்காக ஸ்தோத்திரம் அனுவாம் அலே லூயார்க்